ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பில் ஒவ்வொரு புராணங்களும் நம்முடைய தர்மங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக எப்படி காண்பிக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதில் வரக்கூடியதான புராணம் நாரத புராணம் இது பதினெட்டு புராணங்களில் ஏழாவதாக வரக்கூடியதான புராணம் இதற்கு நாரத புராணம்னு எப்படி பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிற பொழுது சனகர் சனந்தனர் முதலிய மகர்ஷிகளாலே நாரதசுவாமிக்கு உபதேசிக்கப்பட்ட புராணம் ஆகையினாலே இதற்கு நாரத புராணம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாரத புராணம் இருபத்தி ஐயாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது இரநூத்தி ஏழு அத்தியாயங்கள் இந்த நாரத சின்ன புராணம் இந்த நாரத சொல்லப்படுற விஷயங்கள் சின்ன புராணமாக இருந்தாலும் இதில் சொல்லப்படுற தர்மங்கள் அதிகம் ரெண்டு பாகமாக இருக்குது முதல் பாகத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் அவரவர்கள் காலை முதல் இரவு வரை செய்ய வேண்டியதான தர்மங்கள் ஸ்ராத்தம் இவைகளை விரிவாக காண்பிக்கிறது மேலும் பிராயஷித்த காண்டம் இந்த நாரத புராணத்திலே தான் இருக்குது பிராயஷித்த காண்டம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே முக்கியமான காண்டம் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ தவறுகள் நடந்து போய்டுறது அந்த தவறுகள் தவறாகவே இருக்கக்கூடாது அதை சரிசெய்யணும் அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் பரிகாரம் செய்துக்கணும் அந்த பரிகாரத்தை தான் பிராயஷ்சித்தம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அந்த பிராய்ச்சித்தம் நிறையா சொல்லப்படுறது இந்த நாரத புராணத்தில் பிராயச்சித்த அத்தியாயம்னு நிறைய இருக்குது பிறகு ரெண்டாவது பாகத்தில் நாம் படிக்க வேண்டிய படிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத வகைப்படுத்தி காண்பிக்கிற வேதம் எப்படி இருந்தது அதை வியாசர் என்ன முறையில் பிரிச்சிருக்கார் வேத அங்கங்கள் அதாவது யாப்பு ஜோதிஷம் இலக்கணம் நிருத்தம் இவைகளை முக்கியமாக கொண்டு இந்த நாரத புராணம் சொல்கிறது இலக்கணம்னா என்ன நிருத்தம் அப்படிங்கிறது என்ன ஜோதிஷங்கிறது என்ன அதை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த நாரத புராணம் விரிவாக காட்டுறது மேலும் விஷ்ணு மந்திரங்கள் ராம மந்திரங்கள் ஹனுமத் மந்திரங்கள் கிருஷ்ண மந்திரம் சிவ மந்திரங்கள் தேவி மந்திரங்கள் இந்த மாதிரி மகா மந்திரங்களை இந்த நாரத புராணம் காண்பிக்கிறது மந்திரங்கள்னா சில அக்ஷரங்கள் இந்த என்ன அக்ஷரங்களுக்கு இன்ன என்ன தேவதைகள் வாரியாக தேவதைகளுக்கு சொல்லி என்ன தெய்வத்தை என்ன மந்திரங்களை கொண்டோ ஜபிக்கணும் அந்த தெய்வத்தினிடமிருந்து நாம் இந்த அனுகிரகத்தை பெறணும் அப்படிங்கிறத இந்த நாரத புராணம் விரிவாக காண்பிக்கிறது விஷ்ணு மந்திரம் அப்படின்னா ஏகாட்சர மந்திரம் ஒரு அக்ஷரத்திலேருந்து ஆரம்பித்து பதினெட்டு அக்ஷரங்கள் வரையிலும் விஷ்ணு மந்திரங்கள் இருக்குது அதேபோல் ராம மந்திரம் மந்திரங்கள் கிருஷ்ண அம்பாள் மந்திரம் ஏகாட்சர மந்திரத்திலிருந்து ஆரம்பித்து அறுபத்து உள்ள வரையிலும் அம்பாலுடைய மந்திரங்கள் நாரத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த மந்திரங்களை நாம் எப்படி ஸ்வீகரிச்சுக்கணும் யாரிடமிருந்து அந்த மந்திரத்தை நாம் உபதேசம் பெறணும் அந்த மந்திரத்தை எத்தனை முறை நாம் ஜபிக்கணும் அந்த மந்திரம் ஜபிப்பதனாலே வரக்கூடியதான பலனை நாம் எப்போ பெறுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நாரதபுராணம் சொல்கிறது அதே போல் பதினெட்டு புராணங்களுடைய பொருள் அடக்கமும் நாரத புராணத்திலே தான் இருக்குது பதினெட்டு மகாபுராணங்கள் என்னென்ன உப புராணங்கள் என்னென்ன அந்தந்த அந்தந்த என்னென்ன தர்மங்கள் சொல்லப்படுறது அப்படின்னு பொருளடக்கம் இந்த புராணத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக இலக்கணம் விஷயமாக நிறைய இந்த நாரத புராணத்தில் இருக்குது இலக்கணம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே வியாக்கரணம்னு பெயர் இந்த வியாக்கரணம்ங்கிறது வேத அது வேதத்திற்கு அங்கம் அதே கட்டாயம் அத்தியனம் பண்ணணும் இந்த வியாக்கரணம் விஷயமாக நமக்கு நிறைய தகவல்களை இந்த நாரத புராணம் சொல்கிறது இந்த நாரத புராணத்தை அடிப்படையாக கொண்டுதான் பாணினி என்கிறவர் வியாக்கரண சூத்திரத்தை செய்திருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த நாரத புராணத்தினுடைய பலஸ்ருத்தி சொல்கிற பொழுது இந்த தகவல் சொல்லப்படுறது ஆகையினாலே பாணினி சூத்திரம் மாதிரியே இதில் ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு நாரத புராணத்தில் பார்க்க முடியுது அப்படி இந்த இலக்கணத்தை விரிவாக காட்டுறது இந்த நாரத புராணம் அதே போல் நவவியாகரணம்னு ஒன்பது விதமான இலக்கணங்கள் சொல்லப்படுறது இந்த ஒன்பது வி விதமான இலக்கணங்கள் என்னென்ன அதை யார் படிச்சிருக்கா அப்படிங்கிறத நாரதபுராணம் சொல்கிறது ஆஞ்சநேய சுவாமிக்கு நவவியாக்கரண பண்டிதர்னு பெயர் ஆஞ்சநேய சுவாமி படித்திருக்காருன்னு பிரசித்தமாக தெரிகிறது ஆனால் இந்த படித்தவர்கள்னு ஒரு லிஸ்ட்டே கொடுக்கறது நாரத புராணம் அப்படி இந்த இலக்கணத்தை முக்கியமாக கொண்டு இதை யார் யாரெல்லாம் படிச்சிருக்கா அப்படிங்கிறத நாரத புராணம் விரிவாக காண்பிக்கிறது இந்த நாரத புராணத்தில் ஃபலஸ்ருதி சொல்கிற பொழுது தினமுமே நாம் பிரம்மயஜ பிரசனம்னு சொல்லணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது பிரம்மஜக்ஞம்னு தினமும் சிறிது நேரம் வேதம் சொல்லணும் அந்த வேதத்தை எப்படி சொல்லணும்னா வேதத்தினுடைய பாகமாக பிராமணம்னு இருக்குது பிராமணத்தோடும் இஹாசத்தோடும் புராணத்தோடும் வேதத்தை சொல்லணும் தினமும் பிரம்மயஜமாக வேதம் சொன்ன பிறகு மகாபாரதம் கொஞ்சம் படிக்கணும் புராணங்கள் கொஞ்சம் படிக்கணும் அதில் முதல்ல என்ன புராணம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது வைதிக்கை நிஜகாயத்ரி பிரீத்தையே நித்யசோமுனே படித்தவியம் பிரயத்ன விரோதோ நாத்த கஷித் இந்த நாரத புராணத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு புராணமாக தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுன்னு வரணும் அப்போதான் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடியதான காயத்ரி மந்திரமானது நமக்கு பலனை கொடுக்கறது ஷுணையாத் துஜவக்ராத் தூ நித்தியமேவேதிஸ்திதினர்பகுநோக்தேன சாரம் வட்சியாமி தத்வத்த நாம் தினமும் கொஞ்ச நேரமாவது இது படிக்கிறதுனாலேதான் காயத்ரி மந்திரம் சித்திக்கிறதுன்னா அப்போ அதற்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ந காயத்ரியா பரோ மந்திரஹா காயத்ரிய காட்டிலும் உயர்ந்த மந்திரம் இல்லை அப்படின்னு உயர்த்தி சொல்கிறோம் அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரம் சித்திக்கிறதுன்னா அதற்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும் வேதசாரமிதம் புண்ணியம் புராணம் த்விஜச்தமாக வேதபாட சமம் பாடே ஸ்ரவணேச்ச ததைவஹி வேதம் சொல்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்கிறதோ அந்த பலன் இந்த புராணத்தினாலேயே நாம் அடையலாம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உயர்வாக சொல்கிறது இந்த புராணத்தினுடைய பெருமைகளை அப்படிப்பட்ட முக்கியமான புராணங்களில் இந்த நாரத புராணமும் ஒரு புராணம் இந்த நாரத புராணத்தை புக்கிஷமாக வச்சுக்கணும்னு வியாசர் சொல்கிற பொக்கிஷமான புராணங்கள்னு மூணு கருட புராணம் அக்னி புராணம் நாரத புராணம் அதில் நாரத புராணம் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிற மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்